ஏழுதுலாஹு அலை தொழுகையை பாது இரவு வரை தாமதப்படுத்தி பின்னர் எங்களிடம் வந்தார்கள் தொழுது முடித்ததும் எங்களை நேராக நோக்கி நிச்சயமாக மக்கள் தொழுது விட்டு உறங்கிவிட்டனர் நீங்கள் தொழுகையை எதிர்பார்த்திருப்பதால் தொழுகையில் இருப்பவர்களாகவே ஆவீர்கள் என்று கூறினார்கள்